அபுபக்கர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களுக்கு நான் கூறட்டுமா என்று கேட்டார்கள் சரி என்று நாங்கள் கூறினோம் அது அல்லாஹுக்கு இணை வைத்தல் பெற்றோரை நோவினை செய்தல் என்று கூறினார்கள் நபி சொல்லுள்ள அவர்கள் சாய்ந்து உட்கார்ந்து உண்டு அறிந்து கொள்ளுங்கள் பொய் சாற்று கூறுவதும் என்று கூறினார்கள் அவர்கள் விட மாட்டார்களா என்று நாங்கள் கூறும் அளவுக்கு திரும்ப திரும்ப அதையே கூறிக்கொண்டிருந்தார்கள் புகாரி இரண்டு ஆறு ஐந்து நான்கு முஸ்லிம் எட்டு